மற்ற கழிந்து விட்டால் அவரை அவர் சந்திக்கட்டும் அவருக்கு சலாம் கூறட்டும் அவரின் சலாமுக்கு பதில் கூறிவிட்டால் கூலி பெறுவதில் இருவரும் சமமாகிவிடுவார்கள் அவருக்கு பதில் சலாம் கூறாவிட்டால் அவர் பாவத்தை செய்தவர் ஆவார் சலாம் கூறியவரோ வெறுத்தல் எனும் குற்றத்திலிருந்து நீங்கியவர் ஆவார் என்று நபி சல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாபா நான்கு ஒன்பது